வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் இன்று ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி வேல் என்பவர் தொலைத்தந்தி முறையை காட்சிப்படுத்தினார் ஆயிரத்தி ஆண்டு கர்சன் பிரபு அவர்கள் இந்தியவின் வைஸ்ராயாக ராயாக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மரியா மாண்டிசோரி அவர்கள் இத்தாலியின்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 கலில் ஜிப்ரான் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சர் சிற்றம்பலம் கார்டினர் இலங்கை தொழிலதிபர் ஆயிரத்தி ஆண்டு ஜி பாலசுப்ரமணியம் கர்நாடக இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கபில் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஏ ரஹ்மான் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லூயி பிரைல் பார்வையற்றவர்களுக்கான எழுத்தினை உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு